ரிபுகீத்தை பதினைந்தாவது அத்தியாயம் சித்த ஜயோபாயம் உரைக்கும் அத்தியாயம் பரமமதாமோக்ஷத்தை உடனே நல்கும் பரம்பொருளை மற்றும் குறைப்ப கேளாய் சர்வமுமே சந்ததமும் பிரம்மாக்காரம் சகலமுமே சாந்தமதாம் பிரம்மாக்காரம் அரியவனே அகிலமென காண்பதெல்லாம் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மாக்காரம் பிரிவுறவே ஒரு பொருளும் என்றும் இல்லை பின்னமென காண்பதெல்லாம் பிரம்மாக்காரம் எது எதுவாயிசைப்பதுவும் பிரம்மா காரம் எவை எவையாய் நினைப்பதும் பிரம்மா காரம் விதிமருவும் வேதாந்த வாக்கியமும் பிரம்மாக்காரம் அதிசயமான் குருவாக்கும் பிரம்மாக்காரம் அகண்ட மகா வாக்கியமும் பிரம்மாக்காரம் ஸ்திதமருபும் யோகமுமே பிரம்மாக்காரம் திகழ்கின்ற ஜானமுமே பிரம்மாக்காரம் பிரியமரப் பேசுவதும் பிரம்மாக்காரம் பிரியமதாய் பேசுவதும் பிரம்மாக்காரம் ஸ்ரவணமே செய்வதுவும் பிரம்மாகாரம் சிந்தனையே செய்வதுவும் பிரம்மாக்காரம் ஸ்திரமருவும் தியானமுமே பிரம்மாக்காரம் திருடமான சமாதியுமே பிரம்மாக்காரம் உரமருவும் நிச்சயமும் பிரம்மாக்காரம் உத்தமமாம் பிரம்மாக்காரம் குரவணருள் உபதேசம் பிரம்மாக்காரம் குருவரனை சேவித்தல் பிரம்மாக்காரம் பரபு பல சாதனமும் பிரம்மாக்காரம் பற்றியிடும் சாத்தியமும் பிரம்மாக்காரம் திருஷ்யமாம் பொருளவையும் திரிக்காகி உள பொருளும் பிரம்மாக்காரம் சர்வமுமே சந்ததமும் பிரம்மா காரம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மலா தண்ணியமாய் காண்பதெல்லாம் பீதி தரும் துயர் நல்கும் ஆதலாலே திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திரிக்கேயாக திகழ்கின்ற பிரம்மன பிரவிலாபித்து சர்வமுமே பிரம்மெனும் நினைவும் சலியாமல் வெறிதாக இருக்கும் நிஷ்டை நிரதிசைய சுக நல்கும் பயத்தை தீர்க்கும் நிச்சயமே அதனால் அந்நிஷ்டை சார்வாய் சகலமுமே தள்ளி வெறிதாக நிற்றல் சகலத்தின் தியாகமெனச்சாற்றலாகும் சகலமெனச்சாற்றியதோ மனதேயாகும் சலமனதை தள்ளுவதே சகலத் தியாகம் இகழ்மனதின் தியாகமதே அகங்காராதி யாவற்றின் தியாகமு மாம் அகுதே மற்றும் நிக்கில ஜகஜீவர தியாகமாகும் நிதாகவதே நிரதிசையான மனதுடைய தியாகமதே மகத்தாம் வெற்றி மனதுடைய தியாகமதே மகத்தாம் சித்தே மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம் மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம் மனதுடைய தியாகமதே மகத்தாம் ஞானம் மனதுடைய தியாகம் அதே மகத்தாம் மோட்சம் மனதுடைய தியாகமதே சகலத் தியாகம் மனதுடைய தியாகமதே சித்த தியாகம் சித்தமதே மகத்தான மாயையாகும் சித்தமதே உடல் பொறிகள் உயிரும் ஆகும் சித்தமதே ஜீவனு மாம் ஜகத்துமாகும் சித்தமதே சம்சார பாசமாகும் சித்தமதே ஸ்ருதி முதல் நூலும் ஆகும் சித்தமதே குணதோஷம் ஆகும் சித்தமதே ஜடமஜடம் ஆமேதே மகத்தான பாவமாகும் மகத்தான மலமும் ஆகும் சித்தமதே மகத்தான வாதியாகும் சித்தமதே மகத்தான வியாதி ஆகும் மகத்தான பீத்தியாகும் சித்த மகத்தான பந்தமாகும் சித்தமதே சிந்தையெல்லாம் செய்வதாகும் சித்தமதே சகலமுமாய் தெரிவதாமே சித்தமிழா காலத்தில் ஜெகஜீவாதி சிறிதுமில்லை அக்துலவையும் உண்டு புத்திரனே ஆதலினால் சித்தம் தானே புகழ் ஜீவ பரஜாலம் அனைத்துமாகும் சித்தமதை எவ்விதமும் ஜெயிக்க வேண்டும் இத்துணிசை சித்தத்தின் ஜெய உபாயம் ஏதென்னில் இனி அதனை இயம்ப கேளாய் சித்தமென ஒரு இல்லை சின்னயமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் நித்திய பரிபூரணமாய் நிலைத்ததென்னும் நிரந்தரமாக நிச்சயமே சித்தம் தன்னை புத்திரனே எளிதாக ஜெயிப்பதற்கு புறையற்ற உபாயம் இதால் சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானால் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும் சித்தமன ஒரு பொருளிங்குள்ளதென்று சிறிதேனம் சிந்தித்தால் உடனே சித்தே சித்தமதாய் தொற்றிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றுமதால் துன்பம் உண்டாம் புத்திரனே ஆதலினால் சித்தம் என்றோர் பொருள் என்றும் சித்தே என்னம் இத்திரமாம் உறுதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்பாய் சித்த ஜெய மாத்திர மே மகத்தாம் வெற்றி சித்த ஜெய மாத்திர மே மகத்தாம் சித்தி சித்தஜய மாத்திரமே மகத்தாம் யோகம் சித்தஜய மாத்திர மே மகத்தாம் ஞானம் சித்தஜய மாத்திர மே மகத்தாம் சுத்தி சித்த ஜெய மாத்திர சித்தஜய மாத்திரமே சிறந்த இன்பம் சித்தஜெயம் அதுவே சித்த தியாகம் தியாகம் அது புத்திரனின் நிஜவடிவும் சித் சோரூபம் புகழ் சித்தம் முதலியதும் சித் சத்தியமாய் சகலமுமே சித் சோரூபம் சந்ததம சித் சுரூபம் நானே என்னம் இத்திரமாம் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய் நான் என்றும் சித்தான பிரம்ம வஸ்து நவில் சித்த முதலியதும் அந்த நானே நான் என்று எந்நியமாய் அணுவும் இல்லை நான் வாய் காண்பதெல்லாம் பரம நானே நான் எங்கும் பூரணமாம் சொரூபமானோன் நான் என்றும் பொன்றாத சுரூபமானோன் நான் என்றும் ஒன்றான சொரூபனென்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய் நான் என்றும் பூத்தமெல்லாம் இல்லாது நின்றோன் நான் என்றும் பௌத்திகமும் இல்லாது நின்றோன் நான் என்றும் அக்கை முதல் நின்றோன் நான் என்றும் அவஸ்தையெல்லாம் நின்றோன் நான் என்றும் புராதனமாம் பொருளாகின்றோன் நான் என்றும் பூரணமாம் நான் என்றும் பரபிரம்மமானோன் என்றே நடுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய் சிதா காசம் அன்றியிலோர் அணுவும் இல்லை சிதா காசம் எது அதுவே அனைத்துமாகும் சிதா காசமான பர பிரம்மே நீ சிதா காசமான பர பிரம்மே நான் சிதா காசமான பர பிரம்மம் யாரும் எல்லாம் சித்தா காசமகம் நிச்சயத்தால் சித்தஜயம் செய்தென்றும் நிற்பாய் சிதா காசம் எது அதுவே நிகழா நிற்கும் நிற்கும் சித்தா காசம் எது அதுவே சித்தமாகும் சிதா காசம் எது அதுவே மனதும் இல்லை சிதா காசம் அது சித்தஜயம் செய்தென்றும் சித்தாய் நிற்பாய் சிதா காசமதுதானே நரரும் ஆகும் சிதா காசமதுதானே சுரரும் ஆகும் சிதா காசமதுதானே அயனும் ஆகும் சிதா காசமதுதானே ஹரியும் ஆகும் சிதா காசமதுதானே ஹரனும் ஆகும் சிதா காசமது சாட்சா சிவனும் ஆகும் சிதா காசமது நான் என்றொருதி கொண்டே சித்தஜயம் செய்தென்றும் சித்தாய் நிற்பாய் சிதா காசம் என்பது தானே தாம் சின்னமில்லாதெங்கும் உள்ள சித்தேயாகும் சிதா காசம் அதுதானே ஜீவராகும் சிதா சித்த ஜயம் செய்தாய் நிற்பாய் சத்திய சித் சுனமாஸ்வரூபேனான் சாஸ்வத்தமான பரஸ்வரூபே நாள் நித்தியாவண பரஸ்வரூபேனா நிரதிசையானந்தகணேன் அதுவைதூணமாஸ்வரூபேனா அகிலமுமாமக்டபரஸ்வரூபமேன் உத்தமமாம் பரமாத்மாஸ்வரூபென்ற உறுதியினால் சித்தஜயம் உருவாய்மைந்தான் ஆத்மாவே இவையாவும் ஐயம் இல்லை ஆத்மாவே உள்ள பொருள் ஐயம் இல்லை ஆத்மாவே பரமபதம் இல்லை ஆத்மாவே பரம் பொருளாம் இல்லை ஆத்மாவே நின்ஸ்வரூபம் இல்லை ஆத்மாவே பரஸ்வரூபம் ஐயம் இல்லை ஆத்மாவே அகமென்னும் நிச்சயத்தை அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்தாம் ஆத்மாவே பூத்தமெல்லாம் இல்லை ஆத்மாவே புவனமெல்லாம் இல்லை ஆத்மாவே மனமாதி இல்லை ஆத்மாவே மற்றது ஐயம் இல்லை ஆத்மாவே அக்கிலமுமையம் இல்லை ஆத்மாவே பரபிரம்மம் ஐயம் இல்லை ஆத்மாவே அகமென்னும் நிச்சயத்தை அடைந்ததனால் சித்தஜெயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே உலகெல்லாம் படைப்பதாகும் ஆத்மாவே உலகெல்லாம் பறிப்பதாகும் ஆத்மாவே உலகெல்லாம் அழிப்பதாகும் ஆத்மாவே அகிலமுமாய் விளங்கலாகும் ஆத்மாவே அணுவும் இல்லாத ஆத்மாவே அத்வைத்த ஸ்வரூபமாகும் ஆத்மாவே அகமென்னும் நிச்சயத்தை அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்தார் ஆத்மாவே ஆத்மாவுக்காசானாகும் ஆத்மாவே ஆத்மாவின் சிஷியனாகும் ஆத்மாவே ஆத்மாவை அறிவதாகும் ஆத்மாவே ஆத்மாவாயிருப்பதாகும் ஆத்மாவே ஆத்மாவை ஆத்மாவே அகண்ட ஆத்மாவே அகமென்னும் நிச்சயத்தை அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே மந்திரமாம் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே ஜபமாகும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே தீர்த்தமும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே ஸ்நானமும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே ஸ்தலமாகும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே பலமாகும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே அகிலமுமாம் அதுவே அறிந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே ஸ்ரவண மாம் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே மனநமுத்மாவுக்கேம் ஆத்மாவே தியானமு மாம் ஆத்மாவே சமாதியுமாம் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே ஞானமும் ஆத்மாவுக்கேம் ஆத்மாவே மோட்சமு மாம் ஆத்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்ற அறிந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே நராகும் சுரரும் ஆகும் ஆத்மாவே அயனாகும் ஹரியும் ஆகும் ஆத்மாவே ஹரனாகும் சிவனும் ஆத்மாவே உமை சக்தியாகும் ஆத்மாவே நீயாகும் நானும் ஆத்மாவே மற்றும் யாரும் ஆகும் ஆத்மாவே அகிலமும் ஆம் அதுவே அறிந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே ஜெகஜீவ பரங்களாகும் ஆத்மாவே அனைத்துக்கும் அத்தீதமாகும் ஆத்மாவே அழியாத உண்மையாகும் ஆத்மாவே ஸ்வயம் ஜோதி ஸ்வபாபமாகும் ஆத்மாவே நித்தியமாம் சுத்தமாகும் ஆத்மாவே நிறதிசையானந்தமாகும் ஆத்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்ற அறிந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே துரிய பர ஸ்வரூபமாகும் ஆத்மாவே துரியத்துவீத்தமாகும் ஆத்மாவே விமலபர சொரூபமாகும் ஆத்மாவே விபுவான ஸ்வரூபமாகும் ஆத்மாவே அவிநாச ஸ்வரூபமாகும் ஆத்மாவே அகண்ட பர ஸ்வரூபமாகும் ஆத்மாவே அக்கிலமும் ஆமா அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஆத்மாவே சால ஆத்மாவே சத்திய சித் சுகமும் ஆகும் ஆத்மாவே கண்ட ஆத்மாவே அத்வைத்த ஸ்வரூபமாகும் இல்லை ஆத்மா ஆத்மா நான் ஆத்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய்மைந்த நித்திய நான் நிஷ்களான் நிரஞ்சனான் நிர்மல நான் நிக்கில பரிபூர்ணானே சத்திய நான் சாந்தனு நான் சனாதனான் சகலமு நான் சாஸ்வத சம்பூ நானே சுத்தனும் நான் சுககன நான் ஸ்வதந்தரன் நான் சூக்ஷமம் நான் சுய ஜோதி ஸ்வரூபனானே நிரந்தரன் நான் நிருபம நான் நிறதி பராமாத்மாரூபனு பசு பாசம் படைப்பவ நான் அழிப்போ நானே சுககண நான் சுகமதனை நல்குவோ நான் சோர்வில நான் சுயம்புவதாம் ஸ்வரூபனானே நிக்கிலமும் நான் நிக்கில ஜகத்காரணான் நக்கிழமிளா நிறிய ஸ்வனே அகமிழனம் அணு அக்கமது ஜீவஜ பரமானன் முதல் சிமிஸ்வே கேவலாம் பரபரஸ்வரு கம்பீரமான பாவன மாம் பரபரமஸ்வே பரமச்சிதா காஷ பர ஸ்வரூபனானென்று ஆவலுடன் அகண்ட அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த ஜெகஜீவ பரங்களென சிறிதும் இல்லை ஜெகஜீவ பரங்களென சிறிதும் இல்லை அகிலமுமே அகண்ட பர ரூபம் அகிலமுமே அகண்ட பர ரூபம் இக்கிலமுமாம் பர பிரம்மஸ்வரூபனானே நிகிலமும் மாம்பரபிரம்மஸ்வரூபனான் என்று அகமுறவே அகண்ட பரபிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்த கல்போல கலங்க களங்கமற்று கரையற்று கலந்தெங்கும் நிறைந்ததானே. சர்போத சுககனமாம் பிரம்மம் தானே ஜெகஜீவ பரங்கள் என காண்பதாலே எப்போதும் எல்லாமும் பிரம்மென்றும் ஏகபரிபூரணமாம் அது நான் என்றும் இப்போதம் தனையுரமாய் இசைந்து வற்றால் எளிதாக சித்தஜெயம் இசைவாய்மைந்த அனர்த்தத்தின் வித்தான வித்தியை இல்லை அதன் செய்யலாமகாரம் முதலும் இல்லை அனைத்துக்கும் காரணமாயை இல்லை அதனுடைய காரியமும் அணுபும் இல்லை ஜனித்த ஜக ஜீவ பரம்தானும் இல்லை சகலமுமே சந்ததமும் பரமே என்றும் தனித்த பரனான் என்றும் திடஞானத்தால் தப்பாது சித்த ஜெயம் சார்வாய் ஞானமில்லை ஞேயம் இல்லை மாற்றியிடம் பந்தமில்லை வீடும் இல்லை அகிலமுமே அகண்ட சிதா காசமான அத்வைத பரபிரம்மஸ்வரூபமேயாம் எல்லாமாய் நிறைந்து நின்ற ஏக பரிபூரண அச்சுரூபனான் என்ற அகமுறவே கண்டபரக்யானம் தன்னை அடைந்ததனால் சித்தஜயம் அடைவாய்மைந்தாம் சித்தமில்லை சித்தே எல்லாம் சித்தமில்லை சித்தமில்லை சித்தே எல்லாம் சத்தியமே சத்தியமே சங்கை இல்லை சம்பு பதம் தன்னானை நான் சித்தது நான் சித்தே எல்லாம் சித்தது நான் சித்தது நான் சித்தெல்லாம் என்று இத்திரமாம் திருடபோதம் இசைத்து வற்றால் எளிதாக சித்தஜெயம் இசைவாய்மைந்தான் எனக் கையலாய் மாயையில்லை ஈசன் இல்லை எனக் கையலாய் அவித்ய இல்லை ஜீவன் இல்லை எனக் கையலாய் தாமதமாம் பிரகிருதி இல்லை எனக் கையலாய் தங்கியிடும் ஜகத்துமில்லை எனக் பார்க்கும் ஒரு பொருளும் இல்லை எனக் கையலாய் தானும் இல்லை எனக் கையலாய் எவையுமில்லை எல்லாம் நான் என்று இத்திரமா உறுதியினால் சித்தம் வெல்வாய் எனக் கையலாய் தற்பதமாம் இல்லை எனக் கையலாய் தொம்பதமாம் இல்லை எனக் கையலாய் அசிபதமாம் இல்லை எனக் கையலாய் அக்கண்டமதாம் இல்லை எனக் கையலாய் வாஷ்யமாம் இல்லை என கையலாய் லக்ஷ்ய மாம் பொருளும் இல்லை எனக் கையலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்ற இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் எனக் சத்தான பொருளும் இல்லை எனக் சித்தான பொருளும் இல்லை எனக் சுகமான பொருளும் இல்லை எனக் கையலாய் பொருளும் இல்லை எனக் கையலாய் துவைத்தமெனும் பொருளும் இல்லை என கையலாய் அத்வை தப்பொருளும் இல்லை எனக் கையலாயவையுமில்லை எல்லாம் நான் என்று இத்திரமாய் உறுதியினால் சித்தம் வெல்வாய் எனக் கையலாய் காண்பதெல்லாம் இத்தியேயாம் எனக் கையலாய் காண்பதெல்லாம் அசத்தேயாகும் எனக் கையலாய் காண்பதெல்லாம் இந்திர ஜாலம் எனக் கையலாய் காண்பதெல்லாம் ரஜு சர்ப்பம் எனக் கையலாய் காண்பதெல்லாம் மலடி மைந்தன் எனக் கையலாய் காண்பதெல்லாம் சசவிஷாண்டம் எனக் கையலாய் அணுவும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாய் உறுதி எனால் சித்தம் வெல்வாய் பிரம்மெல்லாம் அதுவே நான் என்று இவ்வண்ணம் வேதமிலா உணர்வு திடமாக மட்டும் பிரம்மெல்லாம் நானே பிரம்மெல்லாம் பிரம்மமெல்லாம் பிரம்மம் நான் என்று தரும் பாவனையே செய்ய வேண்டும் ஓதிய இப்பாவனை தான் உரைக்கும் போது சர்வமுமே பிரம்மம் என்னும் அது நான் என்னும் சலனமிலா பரஞ்சான சகஜமாகும் ஆதலினால் அகிலமுமே நானே என்றும் சாதகமாம் பாவனையா சகஜ ஞானம் சார்ந்ததனால் சித்தஜெயம் தனையும் சார்வாய் ஓதியவா சித்தஜெயம் ஒன்று முன கதன் பின்பு செய்வதில்லை ஏது உணர் பரமசிவன் என குறைத்த இயல்பாக யாம் உனக்கு உரைத்தே நண்பால் இதாக நினைக்கிவ்வண்ணம் உரைத்ததெல்லாம் நிச்சயமே வெகுவிதமாய் நிகழ்த்தி என்ன சதாவும் அகம் பிரம்மெனும் நிச்சயத்தை சற்றேனும் தவிராதே சாதிப்பாயேல் அதால் எளிதில் சித்தஜயம் அடைந்திங்கத்தால் அகண்ட பர பிரம் அடைந்து வாழ்வாய் உதார பரிபூரணமாம் சிவன் தன்னானை உரைத்ததில் ஓரையவில்லை உண்மை சொன்னேன் இவ்விதமாய் காண்பதுவும் பரமே என்றும் ஏக பரிபூரண அப்பறனான் என்றும் செவ்வியதாம் பாவனையே செய்தவற்றால் சித்தஜெயம் பெற்றவரே முக்தராவர் இவ்விதமாய் பரசிவனால் இசைக்கப்பட்ட இப்பொருளை உறுதியுடன் ஒரு காலேனும் தவ்வியிடாமனதுடனே கேட்டு உணர்ந்தோர் தப்பாத பரபிரம் தாமேயாவார் நரர் சுராய் திரியக்காய் நகவநாதீ நானாவாய் நாடியிடம் நாட்டமெல்லாம் திரு உருவாய் திகழ்கின்ற தேவ தேவன் திருவுருவே என்று திருட தியானம் செய்தே இரு குணமும் இகந்தமல சத்வம் மேலாய் இருக்கின்ற சூக்மனோ விருத்தி கொண்டே பரமசிவன் பரிபூர்ண ஸ்வரூபம் தன்னை பார்த்திடலாமற்றொன்றால் பார்க்க உண்டாம் ஆதலினால் அறிவுற்று காண்பதெல்லாம் அறிவுருவாம் பரசிவமே அதுவே நாம் என்று ஏதமிலா தியானத்தால் சூக்மமான இதயத்தின் விற்தியினால் சிவங் சிவங் கண்டோரே பீத்தி செய்யும் சித்தத்தை பெரிதான பிரம்மசுகம் பெறுவர் என்றே சீதளமாம் ரிபுமுனி வந்நிதாகனுக்கு சித்தஜய உபாயத்தை செப்பினான சித்த மூலம் செரிந்த ஜகம் பல ஜீவரீஷரும் சிற்பரமேயனும் மத்தமின்றிய அப்பறனானினும் அச்சலமாய்பெரு நிச்சய மெத்த உத்தமித்த ஜந்தனை மே நல்ல உபாயமனச்சொழல் நித்தானந்தாண்டவநா ஆடனம் நிகரிலீசன் அகண்டஸ்வமே நித்தானந்தாண்டவமாடனம் நிகரிலீசன் அகண்டஸ்வே நம் நி கரிலீஷன் அகண்டஸ்வரூபமே பதினைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்